நன்றினை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அறிவம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் பேசுறேன் நேற்றுக்கு அதாவது நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நம்ம நாட்டோட மிக முக்கியமான நாள் எப்படின்னா அந்த நாள்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுதந்திர இந்தியாவோட முதல் அஞ்சல் தலை வெளியிட்டாங்க இன்னைக்கு அந்த அஞ்சல் தலை வெளியிட்டு எபது வருஷங்கள் ஆயிடுச்சு அதே போல இந்த வருஷம் நவம்பர் இருபத்தொன்னாம் தேதி உலக அளவில் இந்தியாவுக்கு மற்றொரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அதை பத்தி நம்ம நற்றினை செய்தியில் கூட சொல்லியிருக்காங்க என்ன அது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதாவது அனைத்துலக நீதிமன்றம் இதில் இந்தியாவை சேர்ந்த தல்வீர் பண்டாரிங்கிறவரை அனைத்துலக நீதிமன்றத்தோட நீதிபதியா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இன்னைக்கு நம்ம அறிவம் அஞ்சல் தலையில அந்த அனைத்துலக நீதிமன்றத்தை பத்தின மூணு விஷயங்களை தெரிஞ்சுக்கும் முதலாவதா அந்த நீதிமன்றம் அனைத்துலக நீதிமன்றம் அப்படின்னா என்ன ரெண்டாவதா இந்தியாவுக்கு அந்த நீதிமன்றத்தினால கிடைச்ச அங்கீகாரங்கள் என்ன மூணாவதா நம்மளோட அஞ்சல் தலை அதாவது அந்த நீதிமன்றம் சார்பா உலகத்துல வெளியிடப்பட்ட ஸ்டாம்புகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் அனைத்துலக நீதிமன்றம் இது வந்து தொடங்கப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இது ஐக்கிய நாடுகள் சபையோட ஒரு அங்கமா இருக்கு இதோட தலைமையகம் வந்து நெதர்லாண்டோட தலைநகரான ஹாக் இந்த நீதிமன்றத்துல பதினஞ்சு நீதிபதிகள் வந்து இருப்பாங்க அதுல ஒருத்தர் வந்து பிரசிடென்ட் ஒருத்தர் வந்து வைஸ் பிரசிடென்ட்டு அப்புறம் பதிமூணு மெம்பர்ஸ் இந்த நீதிபதிகள் பதினைஞ்சு நீதிபதிகளோட பதவிக்காலம் வந்து ஒன்பது வருஷம் இந்த 15 நீதிபதிகள் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்கன்னா ஐநா சபையோட பாதுகாப்பு குழுவில் இருக்கிற அஞ்சு நிரந்தர உறுப்பு நாடுகளும் பத்து தற்காலிக உறுப்பு நாடுகளும் அப்புறம் ஐநா பொதுக்குழுவில் இருக்கிற நூத்தி உறுப்பு நாடுகள் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த பதினைஞ்சு நீதிபதிகளை வந்து தேர்வு செய்வாங்க இந்த நீதிமன்றத்தோட பணி என்னென்னா அனைத்துலக சட்டத்தகராறுகளை வந்து தீர்த்து வைக்கிறது அப்புறம் ஐநா சபையில் அவங்களோட சட்ட சம்பந்தமான கேள்விகளுக்கு வந்து ஆலோசனை வழங்கிறது. அப்புறம் நாடுகளுக்கிடையே இருக்கிற எல்லை தகராறு அதை பற்றின விசாரணை நடத்தி தீர்ப்பு கொடுக்கறது இதுதான் அவங்களோட முதல்கட்ட பணி இந்த நீதிமன்றத்தில் இந்தியா சார்பா தேர்வு செய்யப்பட்ட முதல் நீதிபதி வந்து பி என் ராவ் இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல தேர்வு செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆர் எஸ் பாத்தக் தேர்வு செய்யப்பட்டார் இன்னைக்கு தல்வீர் பண்டாரிங்கிற இந்த நீதிபதி இந்தியா சார்பா அனைத்துலக நீதிமன்றத்தில் தேர்வு செய்யப்பட்ட மூணாவது நீதிபதி ஆவர் இதெல்லாம் அனைத்துலக நீதிமன்றத்தில் இந்தியாவுக்கு கிடைச்ச பெரிய அங்கீகாரம் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போறது இந்த அனைத்துலக நீதிமன்றம் அப்புறம் அஞ்சல் தலை இந்த நீதிமன்றம் வந்து நெதர்லாண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல இந்த அனைத்துலக நீதிமன்றம் சார்பா முதல் அஞ்சல் தலை வெளியிட்டாங்க இத தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுலயும் ஆயிரத்தி அதே நாடு அஞ்சல் தலைகள் வந்து சின்ன நாடுகளா இருக்கிற கேமரூன் அப்புறம் மாலி இந்த ரெண்டு நாடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்த இருபத்தி அஞ்சாவது வந்து சிறப்பிக்கிற மாதிரி அஞ்சல் தலைகளை வந்து வெளியிட்டாங்க இந்த சார்பா பண்ணாங்க அடுத்ததா நெதர்லாண்ட்ல இருக்கிற இந்த நீதிமன்றம் கட்டடத்தோட பேர் வந்து பிஸ் பேலஸ் இந்த கட்டிடத்தை பெருமைப்படுத்துற மாதிரி அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நெதர்லாந்து மூணு ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க சரி இந்தியாவுக்கு அங்கீகாரம் கொடுத்த இந்த நீதிமன்றம் சார்பா இந்தியா ஸ்டாம்ப் எப்ப ரிலீஸ் பண்ணுச்சுன்னா அது பிப்ரவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது திரு பி என் ராவ் அனைத்துலக நீதிமன்றத்துல தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்திய நீதிபதி அஞ்சல் தலைகள் வந்து அனைத்துலக நீதிமன்றம் அது உள்ள கட்டிடம் அப்புறம் அதன் நீதிபதிகளையும் தன்னோட அயராத பயணத்துல பெருமைப்படுத்திட்டு சோ அந்த அஞ்சல் தலையோடு மேலும் பயணிப்போம் நன்றி வணக்கம்